நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான நண்பர்களா நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தன இரண்டும் சேர்ந்து ஒன்றாவே உணவு தேடி செல்லும் ஒன்றுக்கு ஆபத்துனா இன்னொன்னு உதவும் இப்படி கொஞ்ச அந்த நரியும் கழுதையும் நண்பர்களா வாழ்ந்து வந்தன நரி ஒரு நாள் தன்னுடைய நண்பன் கழுதைய கூட்டிட்டு உணவு தேட போறதுக்காக அந்த கழுதையோட இருப்பிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் குறுக்கிட்டு நிறைய மறிச்சுக்குச்சு அந்த சிங்கம் ரொம்ப பசியோட இருந்ததுனால நிறைய அடித்து சாப்பிட்றதுக்கு ஆக்ரோஷமாக வந்தது அப்போ அந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக நரி என்ன பண்ணுச்சுனா ராஜா ராஜா கொஞ்சம் பொறுங்க உங்களுடைய பசி தீர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன நரி பத்தாது உங்களுக்கு ஒரு பெரிய கொழுத்த கழுதையை நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு உடனே சிங்கம் சொல்லிச்சு இனையை ஏமாத்திட்டு ஏதாவது தந்தரம் பண்ணலாமுன்னு நினச்ச அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே நீ எங்கேயுமே வாழ முடியாமல் நான் செஞ்சிருவேன் அதனால மரியாதையாக நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த நரியா அனுப்பி வச்சது நரியும் அங்க இருந்து கழுதையோட இருப்பிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது அப்ப கழுதை என்ன நினைச்சதுனா நம்ம உயிர் தப்புறதுக்கு வேற வழியே இல்ல இந்த கழுதைய மாட்டி விட்டு தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர கழுதையோட இருப்பிடத்துக்கு போயி கழுதைய பார்த்து சொல்லிச்சு வணக்கம் நண்பா இன்னைக்கு வேட்டைக்கு போகலாமா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் கழுதையும் ஆர்வத்தோட துள்ளிக்கிட்டே வந்துச்சு சரி வா போகலாம் அப்படின்னு நரி நடக்க ஆரம்பித்ததும் கழுதை கேட்டது இந்த திசையில் நம்ம எப்போதுமே போக மாட்டோமே இந்த பக்கம் ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ என்ன வேறு பக்கம் தானே கூட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன இந்த பக்கம் கூப்பிடுற அப்படின்னு கேட்கவும் கழுத சொல்லிச்சு இல்லை இல்லைல்ல இன்றைக்கி வந்து அந்த பக்கம் போனால் நல்ல சுவையான புல் உனக்கு கிடைக்கும் வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த அப்பாவி கழுதையும் நரி கூட போச்சு இந்த அப்பாவி கழுதைய கூட்டிகிட்டு போன நரி என்ன பண்ணுச்சுனா ஒரு பள்ளமா பார்த்து அந்த கழுதைய பிடிச்சு தள்ளி விட்டுருச்சு அதுக்கப்புறம் சிங்கராஜா கிட்ட போய் ராஜா வாங்க நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அந்த கொடுத்த கழுதைய கூட்டிட்டு வந்து அந்த பள்ளத்துல தள்ளி விட்டுருக்கேன் நீங்க வந்து அந்த கழுதைய அடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடவும் நாக்கில எச்சில் ஊற சிங்கராஜாவும் அங்க வந்தது சிங்கராஜா வந்து அந்த பள்ளத்துக்குள்ள எட்டி பார்த்தப்போ கழுத சொல்லிச்சு அட பாவி நண்பனே நான் உன்னை நம்பி உன் வந்தனே என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு நரிய பார்த்து கழுத சொல்லுச்சு இத கேட்ட சிங்கராஜாவுக்கு அப்பதான் ஒரு உண்மை இந்த நரி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய நண்பனையே கூட்டிட்டு வந்து இந்த பள்ளத்துல தள்ளி விட்டுருக்கு அப்படின்ட்டு இத கேட்ட ராஜாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு துரோகி உன்ன மாதிரி ஒரு துரோகி இந்த காட்டுல இருக்கவே கூடாது தன்னுடைய உயிரை கூட கொடுத்து தன்னுடைய நண்பனை காப்பாத்துறவங்களை தான் எனக்கு பிடிக்கும் உன்ன மாதிரி துரோகி உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய நண்பனையே கூட்டிட்டு வந்து பழி கொடுத்துருக்க உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த காட்டுல வச்சுக்கிறத நான் அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் நரி மேல பாஞ்சு கடிச்சு சாப்பிட்டுருச்சு என்ன நடந்துச்சு பாத்தீங்களா தனக்கு ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கணுமே ஒளிய வேற யாரையாவது அதில் சிக்க வச்சு நாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு மோசமான குணம் அந்த குணத்தை இந்த நரி கொண்டிருந்ததால் அந்த நரி இறந்து போச்சு சரி இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இந்த கதைகள் எல்லாத்துலையும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்தவறையும் நாமே செஞ்சி அதுக்கு பிறகு கத்துக்கிற தேவையில்லை மற்றவங்களுடைய தவறிலிருந்து நாம பாடம் கத்துக்கிறனும் அப்படின்றதுக்காக தான் பஞ்சதந்திர கதைகள் இன்னும் பல நாடோடி கதைகள் இது எல்லாத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன் அதனால இந்த கதைகள்ல உங்களால நல்ல பல பழக்கங்களை கத்துக்க முடிஞ்சா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நேயர்களே